واشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد احمد عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان وجن بسم الله الرحمن الرحيم واذا سالك عبادي عني فاني قريب اجيب دعوه الداعي اذا دعاني فليستجيبوني وليؤمنوا بي وليؤمنوا بي لعلهم يرشدون صلى الله عليه وسلم وقال رسول الله صلى الله عليه وسلم الدعاء اصلاح المؤمن ذكر رسول الله صلى الله عليه وسلم او كما قال صلى الله عليه وسلم قل لهتهم باليت پری مالک کوئی اللہ کے اللہ پگلو الحمدللہ صلاتن کرنم کرنم سلامن میرے درم سب یہ تو در شمرت پودہر سردار عالم محمد رسول الله صلى الله عليه وسلم اور ہلمیزم அந்த நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிசல்ல அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் அனைவர்கள் மீதும் ஐயாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜிம்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹு நெல்லணி யார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹத்து சுமகான ஹோத்த ஆளா எந்த விடயங்களை செய்யுமாற அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுமகான அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் பின்னால் அவங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இப்ப புல்லாக தனிய மிக்க வளமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே பாதுகாக்கூடிய ரொம்ப ஆழமீனாக இருந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக சத்தியமாக துனியாவில வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லது ஒவ்வொரு சமூகத்துக்கும் துனியாவுடைய ரீதியில ஒரு நலவான விடயத்துல ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டாலும் உதாரணம் பொருளாதார விஷயத்தில் ஒரு தேவை ஏற்படுவது வியாபாரத்து விஷயத்துல ஒரு தேவை ஏற்படுவது வீடு வாசலுடைய விஷயத்தில் ஒரு தேவை ஏற்படுவது சொத்து செல்வம் வாங்கக்கூடிய விடயங்கள்ல ஒரு தேவை ஏற்படுவது உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு தேவை ஏற்படுவது பிள்ளை செல்வங்கள்ல ஒரு தேவை ஏற்படுவது துணியால வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில நலவான விடயங்கள்ல எந்த ஒரு தேவை ஏற்பட்டாலும் கண்ணியத்துக்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே அவன் நாட வேண்டியது பிரபுல் ஆலமின் அல்லாவிடத்தில மாத்திரம்தான் அதே வாழக்கூடிய மனிதர்களுக்கு கெடுதியான விடயங்கள்ல ஒரு பாதுகாப்பு தேவைப்படுவது ஒரு தனி இருக்கலாம் ஒரு சமூகமாக இருக்கலாம் ஒரு சமுதாயமாக இருக்கலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு கெடுதியில ஒரு பாதுகாப்பு தேவை அப்படி இல்லை ஒரு சோதனையில இருந்து ஒரு ஈடேற்றம் தேவை ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு துன்பத்தில இருந்து இழைக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தேவை என்றாலும் அவன் நாடக்கூடிய இடம் ரபுல் ஆலமீனுடைய சன்னிதான மாத்திரம்தான் அல்லாஹுவின் நல்லே ரபுல் ஆலமீன் அல்லா இருக்கிறானே அவன் கேட்கிறத விரும்புறான் ஒரு கஷ்ட நஷ்டம் என்றா ஒரு தடவை போய்த்து கேட்டா உதவி செய்வாரு கேட்டா கொஞ்சம் கஷ்டத்தோடு உதவி செய்வாரு மூணாவது நாலாவது விடுத்தம் கேட்டேன் என்றா சில நேரம் கோபம் வந்துடும் அவருக்கு ஒரே உதவி செய்யறோம் தானே ஒரே தந்து கொண்டுதானே இயக்கிறோம் என்ன உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இப்படி பேசுவார் கண்ணியல்லாரளே பிரான் சொல்றான் அல்லாவிடத்துல விரும்புறான் என்றவன் அந்த காலி கிடத்துல கேட்கணும் பிரான் அல்லா என்ன சொல்றான் வகால ரப்பு குமுது وقال ربكم குமுது நபியனிய செல்லி கொடுங்க அல்லா என்றவன் கிட்ட மனிதர்களாகி நீங்க கேட்டா அஸ்தஜிக்கும் நாங்க உங்களுக்கு ஜவாபு தருவோம் நாங்க உங்களுக்கு பதில் தருவோம் இருக்கிறாரு எங்கட தேவைக்கு இந்த மந்திரி இருக்கிறாரு இப்படி சொல்லி கொண்டு நீங்க துணியால பெருமை அடிச்சு நீங்க தங்குற இடம் நரகம்தான் என்பதாக அல்லாஹு தால பிராந்த தெளிவா சொல்றாங்க மனிதன்லா எந்த அளவுக்கு சொத்து செல்வம் எந்த அளவுக்கு வீடு வாசல் எந்த அளவுக்கு டிக்னிட்டி அந்தஸ்தோட துணியால வாழ்ந்தவன் கிட்டத்துல அண்மையில அந்த பார்வனுடைய சொத்து மதிப்ப கிட்டத்துல ஒரு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு குழுமம் அப்படியே அவனுடைய சொத்து செல்வங்கள் ஆராய்ச்சி செஞ்சாங்க அவன் சுழிவாங்க இடத்துல பெரிய டெக்னாலஜி பெரிய ஒரு விஞீன விஷயங்கள் எல்லாத்தையும் பாதிச்சு வெறியோரு கெமரா ஒன்று அவன் சொல்லி வாங்கக்கூடிய இடத்துக்கு அங்கால இறக்கி அது உள்ளுக்கு என்னதான் சொல்லி வாங்கப்படுவது அவன் எந்த அளவு குதூரம் தான் போறான் அவனுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் என்னதான் இருக்குதுன்னு பார்த்த பெரிய ஒரு குழு ஈஜிப்டிலிருந்து வெளியாகி போனாங்க கண்ணியசுக்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருஷாக நெல்லடியார்களே உருவத்தை கண்டுபிடிச்சாங்க எந்த அளவுக்குண்டா இந்த காலத்துல அவன் பாவிச்ச அந்த கட்டில மாத்திரம் பெரிய வைரம் வைதூரியங்களால் நிரப்பப்பட்ட கட்டில் அதை மாத்திரம் வெளியெடுத்தேன்டா முழு ஸ்ரீலங்காவும் மூணு நாளைக்கு சாப்பிடலாம் சுமகாலந்தா அந்த அளவுக்கு துனியாவுல பலமா வாழ்ந்த மக்கள் உனக்கு தந்த சொத்து செல்வத்தை கொண்டு நீ ஆக்கிரத்தை சம்பாதிக்க மறக்காத துனியா உனக்கு தந்த சொத்து செல்வத்தை கொண்டு துனியால செலவழிக்கிறதை நீ மறந்துடாத இந்த நாலு உபதேசங்கள் காரூனுக்கு செய்யப்பட்டுச்சு ஆனா அவன் என்ன தெரியுமா சென்றான் இந்த சொத்து செல்வம் என்ற எல்லாம் என்னுடைய சொந்த அறிவால நான் சம்பாதி நன்றி செலுத்துக்குரிய அல்லாஹுவின் நெல்லடி எனவே அல்லாவிடத்தில் இருக்குது பாக்கியம் இன்னும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் வந்து செய்ய முடியாம இருக்கக்கூடிய மக்கள் துணியால வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி பாக்கியம் اذا ஒரு மனிதன் இருக்கிறான் கதவை திறந்துட்டான் கவனம் அவனுக்கு துறக்கப்பட்டுண்டா நபிசல்லு சொன்னாங்க அல்லாஹனத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய வாசலுடைய கதவும் திறக்கப்படும் ஒரு வணக்கம் நாங்க சொல்லுறது எப்படி ஒரு ஐபாதத்தோ நோபு பிடிக்கிறது எப்படி ஒரு ஐபாதத்தோ மத்தமத்தை இதர் அவள்கள் செய்யறமோ அது ஒரு ஐபாதத்தோ அது அல்லாஹிடத்துல கட்டாயம் கேட்கணும் அல்லாஹுவின் நல்லடி அவர்களே நபி சல்லாஹூ அலிஹி வல்லமோ சொன்னாங்க அல்லாஹு இடத்துல கண்ணியமான ஒரு ஐபாதத் துறாவ போல ஒரு கண்ணியமான ஒரு ஐபாதத் இல்லை என்றாபா ஒரு ஹதீத்துலே கொஞ்சம் முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் என்றா எங்களுக்கு அல்லாஹூசாலா தொடர்ந்து தந்திருக்கிறான் நேரம் நான் கீழ் வாணத்துக்கு வாரன் கேட்கிற யாராவது எல்லாம் பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள் கேட்கிறதுக்கு யாராவது இருக்கிறீங்களா இருக்கிறேன் இது நடந்துதான் ஆகும் ரெண்டு விஷயத்தை கொண்டு அல்லாவுடைய கலா கதிரை மாற்றக்கூடிய சக்திய அல்லாஹ் ரெண்டு விஷயத்தில வச்சிருக்கிறான் முதலாவது மனிதன் கேட்கக்கூடிய துவா எங்க ஆய்ச்சி கூடுமா எங்களுடைய ஆயுள் அபிவிருத்தி வரணுமா நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் சில மக்கள் இருக்கிறாங்க சரியான வயசாலி ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு கேட்ட என்ன தெரியுமா செல்லுவா நல்ல சாப்பாடு திண்ட தீனபடி கண்ணியத்துக்குரிய எல்லாரும் நல்லடியாரே உலமாக்கல் காரணம் பேசிக்காக ரெண்டு மூணு மக்கள் இருக்குது சில ஆட்களுக்கு வயது அதிகமாக்கி எல்லாம் கொடுக்கிறது கபர்ல நீ கேள்வி கணக்குக்கு பதில் கொடுக்க இன்னும் உன்னுடைய ஆயுசுல நீ எந்த பெருசா தெரிஞ்சில் தான் நீ இந்த அல்லாஹூக்கால துணியால உண்மத்துக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் பல வகையான சந்தர்ப்பங்கள் சரியா பயம்படுத்தினா துணியால மட்டும் கண்ணியமான வாழ்க்கை இல்ல ஆக்கிரத்திலும் கண்ணியமான வாழ்க்கை எனவே அல்லாவுடைய கடா தந்திர மனுஷனுடைய ஆயுசு கூட அவர் அறுபது வருந்தா சாகனும் என்று இருக்குது அவர் நல்ல அமல்கள் செய்யறாரு அல்லாவிடத்துல துபா செய்யறாரு யா அல்லா என்னுடைய ஆயுல நீளமாக்கி தந்திரு அவருடைய ஆயுல நீளமாக்கக்கூடிய சக்தியும் துபாவுக்கு இருக்குது இரண்டாவது விஷயம் தான் சதக்கா சதக்காவுக்கும் இருக்குது கண்ணியத்துக்கூடிய அல்லாஹுவின் நல்லே அதை தலை பல்ல எனவே ஏதாவது ஒரு தேவை வருவதா நாங்க கேட்கணும் ரப்பிடத்துல நாங்க இப்ப மாத்திருக்க தேவை என்றா எங்களுக்கு தேவை துணியால நடக்கக்கூடிய நிலைமை சீராகும் எங்களை விட ஆரமீன் அல்லா அறிந்தவன் நாங்க பேசுறோம் நாங்க இவ்வளவு பேசுறோமே இவ்வளவு துவா கேட்கிறோமே இந்த மாதிரி கஷ்டப்படுறோமே எங்கள்ட்ட துவா ஏத்துக்கொள்ள பற்றிச்சா இல்லையா கண்ணீர் சுக்குரி அல்லாஹுவின் நல்லடியார்களே நூத்துக்கு பத்து வீதமான கூட்டம் கையை தூக்கி அல்லாவுடைய அச்சத்தோட தொண்ணூறு வீதமான கூட்டம் இத சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இருக்குது வியாபாரத்துக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம் லாக்டவுன் ஏரியால பேசி இந்த மாதிரி விஷயங்களை சல்லிய கூட்டி வித்தாலும் மனுஷர் வியாபாரத்துக்கு ஒரு தலமாக பாவிக்கிறாங்க சோதனையுடைய கட்டத்தை கண்ணீர் சுக்குரி அல்லாஹவி எங்க உதவி இறங்க போகும் உள்ளத்துல ஈமானிய குறைஞ்சு கொண்டுதான் போகுது தண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடி யார்களே துன்பம் என்றே இது வானத்தில் இருந்து இறங்குது நபிசல் அல்லாஹு அழகம் அவன் சொன்னாங்க ஒரு மனுஷனுக்கு துன்பத்தல்லா வானத்தில இருந்து இறங்கிறான் ஆனா ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துறா கீழே இருந்து வானத்துக்கு போகுது நபிசல் அல்லாஹு அழகி வசல்ல சொன்னாங்க வானில இருந்து இருந்தாலும் ஒரு சமூகமாக இருந்தாலும் இந்த விஷயம் நடந்து போனேன் கொஞ்சம் உள்ளத்தால சிந்திச்சு பாருங்க எவ்வளவு ஆழமான விஷயங்கள் ஒரு சோதனைய தடுக்கிறது அல்ல எதுல வச்சிருக்கிறான் துவா ஒரு சோதனை இல்லாமல் செய்யறது பாக்கியம் ரெண்டாயிரம் விடுத்தம்டைய நேரம் எழுந்தி ரெண்டாயிரம் விடுத்த ஒவ்வொரு நாளும் வெறும் பாக்கியம் எல்லா விதமான பலாய் முசிவத்துகளும் இல்லாமும் வாழ்க்கைய பிரச்சனை தான் துன்பம்தான் கஷ்டம்தான் எல்லாரும் கஷ்டத்தை கடந்துதான் வந்திருக்கிறோம் ரெண்டாயிரம் விடுத்த மூவரு நாடும் செய்வது பாக்கியம் எவ்வளவு பாக்கியமான உண்மை நல்லடியார்களே இஸ்லாமிய வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க அந்த காலத்துல நபிமார்கள் வரலாறு சென்ற செல்வோம் இது நபிதானே அப்படிதான் சகாபாக்களுடைய வரலாறு சலப்பு சாதி மூத்த விழவாக்கல் சுகதாக்கள் சாதிஹீங்கள் வரலாறுகளை எடுத்து பார்த்தா அவங்களுடைய உதவி எங்க இருந்து சென்ற நாங்க பேசிக்கா படித்த விஷயங்கள் தான் ஒரு சகாபி நீண்ட பிரயாணம் போறார் பெரிய ஒரு கூட்டத்தோட கழுது அப்படியே அவருடைய வாகனம் உடனடியாக ரெண்டு ரக்கா தொழுந்து துவா செய்யறாரு அப்படியே வாகனம் உயிராகுது கேள்விப்பட்டீங்க ஒரு தோட்டத்துல ஒரு சஹாபியுடைய தோட்டத்துல மழை இல்ல அவரு தொழுது அழிந்துவா செய்யறாரு அவருடைய தோட்டத்துல மாத்திரம் மழை கிடைக்கிது அபுமியால அப்படியே ஒரு காட்டு பகுதியில பிரயாணம் செஞ்சு ஒரு பெரிய ஒரு கல்வன் திருடன் அப்படியே அபூ மேல கிரதியெல்லாம் சொன்னாங்க எனக்கு இப்ப இருக்கக்கூடிய எல்லா சாமானையும் நீ எடுத்துக்கோ எல்லா பொருளையும் நீ எடுத்துக்கோ ஆனா என்னைய கொலை மட்டும் செஞ்சிடாங்க சென்னாங்க கொலை செஞ்சிட்டுதான் நான் சாமான எடுப்போம் அதுதான் நீண்ட முறை நீண்ட கற்கி சொன்னா கொலை செய்யறதுக்கு முன்னால நீ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரணும் தொழுக சொல்லுவோம் அப்படியா நீ சுத்தி இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் பாரு எத்தனை மண்டோடுகள் இருக்குது எத்தனை ஜனாதாவுடைய எலும்புகள் இருக்குது இது எல்லாரும் முன்னால தொழுவூரத்துக்கு சந்தர்ப்பம் கேட்ட ஜனாதாக்கள் தான் தொழு பிரச்சனை இல்ல இவரும் தொழுறாரு அதுக்கு பின்னால துவா கேட்கிறாரு நீண்ட பெரிய ஒரு துவா சதக்காத்திலேயே துவா வருவது நீண்ட துவா ஓதுறாங்க ஓதுறாங்க ஓதுறாங்க மூணு நாலு விடுத்தங்கள் ஓதுறாங்க ரெண்டு ரக்காத்துடைய துலகைக்கு பின்னால அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஒரு புதிர வீரன் அப்படியே புதிரையில வாராரு இந்த திருடனுடைய கழுத்தை வெற்றாரு கழுத்த வெற்றினத்துக்கு பின்னால் அப்படியே அந்த திருடன் புழுறாரு குருந்த கொழுந்து விட்டே அபூமி மலக் ரவி நம்ம பின்னு கால ஓடிகளை வைத்து கேக்குறான் குதிரை வீரன் கிட்ட யார் நீ எனக்கு ஏன் உதவி செஞ்சுட்டு போறா நீ யார் சொன்னாங்க நான் தான் நாலாவது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்கு நீ எனக்கு உதவி ஏன் செய்யணும் சொன்னாங்க நீங்க ஒரு துவா ஓதினீங்களே என்ன துவா ஓதினீங்க விடுத்த ஓதக்கூடிய நேரம் ஒரு அடியான் உதவி தேர்றான்னு சொல்லி நான் வழங்கி கொண்டேன் இரண்டாவது விடத்தம் நீங்க ஓதக்கூடிய நேரம் நான் அங்காவிடத்துல போயிட்டு அனுமதி கேட்ட உதவி செய்யவா தொகைக்கு பின்னால இந்த மூணு விடுத்த மோடி எல்லா உதவி கேட்டா அவருடைய உதவிக்கு வார நாலாவது வாரத்தில் இருக்கக்கூடிய மலக்கு நாதானை அல்லாஹ் நல்லேக்கள் சோதனை வரும் தான் அந்த சோதனைக்கு சொலுஷன் வெறுமனே பேசுறதல்லாவிடத்துல கேட்போம் அழுது தொழுது செய்வோம் இந்த சோதனையுடைய கட்டத்திலும் கெளும் உள்ளத்தால சிந்திப்பிர மனைவிக்கு நான் தொழுவிச்சன் மெத்திர பேரை நம் மனைவி பிள்ளைகளுக்கு நான் உன்னைக்கு இமாமா நின்று இமாம் ஜமாத் தொழுவிச்சன் வெப்பம் இதுக்கு முன்னால நான் செய்யலே ார்களே நபிமார்களுடைய வரலாறு நபிமார்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட புறான்ல பத்து இருபது ஆயிரத்துல நாப்பது ஐம்பது அறுபது ஆயிரத்துக்கல்ல நபிமார்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன என்ன விஷயத்துக்காக வேண்டி துவா செஞ்சாங்க அவங்க ஓதின து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு துவா இப்ராஹிம் என்ற இறுதியில இந்த வாசகத்தை நீங்க ஓதுங்க நன்மை கிடைக்கணுமா ஆசிரத்திலேயும் நல்லபடியாக இருக்கும் துனியாலையும் நல்ல வாழ்க்கும் சொல்லி தந்த துவா ரப்பனா எங்களுக்கு தெரிஞ்சது வாக்கள் கல்வி ஞானம் போனுமா வெளியில போறோம் எங்களுக்கு பேசுறதுக்கு கஷ்டமா இருக்குது மற்ற பேசலாம இருக்குது ஒரு நாலாவது பாவ மன்னிப்பு கடைக்கோணும் என்றா அல்லா விரும்பக்கூடிய பாவ மன்னிப்பு நிசலா தூசலாம் ரப்பனா பலம்னா அன்பு அல்லா நாங்க செஞ்ச நியாயத்தை மன்னிச்சு கோயா அல்லா நாங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சு கோயா அல்லா ஓ இல்லம் தகு நீ எங்களை மன்னிக்கல் என்றாப்பூ நமினல் ஹாசிரியன் நாங்கள் அனுஷ்டவாலி ஆகிடுவோம் யா ல்லா வென்னிய துக்குரிய அல்லாஹ் இன்னல்லதியர் அலைஹி விசாலமான பரக்கத் தேவேயா ஊத்துல விசாலமான பரக்கத் தேவேயா ரிஸ்குக்கு நாயா பேயா அணைஞ்சி கொண்டிருக்கிறோம் بازارல பரக்கத் தேவேயா இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதிட்டு வாங்க மனைவிமாருக்கு சொல்லி கொடுங்க குர்ஆன நபி ஈசா அலைஹி ஸலவாது Wassலாம் ஓதின துஆ ரப்பனா அந்தில் அலைனா மாидаதன் மினஸ் سما தாகூலு لنا ஈதல்லி அவவலினா வா அகிரினா வாயதன் மின وارزقنا وانت خير الرازقين الصوره فرمايده على ورق دينا اللهم قران سبحان الله குழந்தை பாக்கியம் தான்றடத்தெல்லாம் கேப்போம் இன்ன புள்ளை உண்டு இல்லையா அ புள்ளை உண்டு இல்லையா குழந்தை பாக்கியம் எந்திரியோ டாக்டர் ஸ்மாரா வைத்தியமாக்குறோம் 80 வயசு 80 வயது தாண்டினத்துக்கு பின்னால உடம்பு நனங்க கூடிய பீரியட்ல நல்லடியார சோதனையின் போது பொறுமோனுமா முஸ்லிம்கள் கிட்ட இல்லாத ஒரு விஷயம்தான் பொறுமை முஸ்லிம்கள் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் பொறுமை அல்லாஹ் என்றும் பொறுமைய கொண்டும் தொழுவைய கொண்டும் உதவி தேவ சோதனை வரவும் இருக்காரு சோதனை வரும் சோதனையின் போது பொறுமை உள்ளத்துல வரணும் வரும் கொந்தளிம் வரும் நபி எல்லா சோதனையுடைய கட்டத்திலும் எங்களுக்கு பொறுமையை தந்துட்டு தவக்குள் எங்களுக்கு தந்துடு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லே வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் தீராத பிரச்சனை என்ன சம்பரிச்சாலும் உள்ளத்துல கவலை மாற்றுமது சகோதரர்கள் எங்களோட நல்லுறவோட நடக்கணுமா கண்ணியமாக நடக்கணுமா நாங்க எங்க போனாலும் எங்களோட இன்முகத்தோட இருக்கோனுமா ரப்பை நோவினாள் ஆனா துணியாளர்களுக்கும் சோதனை வந்து கொண்டிருக்குதான் கையை தூக்கி துவா கேக்கிறதுக்கு எங்களுக்கு வெக்கம் கையை தூக்கி துவா கேக்கிறதுக்கு கஷ்டம் சோம்பல் அஞ்சு நேரம் துளேலாது கண்ணியத்துக்குரிய அல்லாஹு விண்ணல் அடியார்களே ரெஸ்காக தான் இருக்கிறோம் ஒரே ஒரு விஷயத்தை தருவாள் சோதனையிலிருந்து விதிவில காண உண்மை தள்ளை கடவுமன் சோதனைகளை காணாத உண்மை தள்ளை கட உம்மன் அவன் சோதிக்கப்பட்ட கடினமான சோதனை தான் நபி அவளுக்குதான் சோதிக்கப்பட்டு இருக்கிறாங்க நெருப்பு குண்டங்கள்ல வீசப்பட்ட ஒரு கை கொழந்தைய நெருப்புல வீசினான் திராசல்லு அவங்க பயணம் போகக்கூடிய நேரம் அவங்களை நெருப்புல தூக்கி வீசக்கூடிய நேரம் சொன்னது ஒன்றே உண்டு நான் சொன்னாங்க நான் திரவுன ரம்பாக எடுத்துக்கொள்ள உலமாக்கல் எழுதுறாங்க வாயால ஒரு மனுஷன் சொல்றது இருக்குது இது இஸ்லாத்துக்கு அனுமதி இருக்குது சொல்லலாம் இக்கட்டான கட்டம் சொல்லலாம் உள்ளத்தால் அவன் ஈமான் கொள் அல்ல வாய் மாத்திரம்தான் பேசுது உலமாக்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அந்த குழந்தைய கை குழந்தைய தூக்கி போட்டதுக்கு பின்னால அந்த கை குழந்தையோ போகக்கூடிய நேரம் தாய் இருக்கிற தாயை இன்னும் போடல தாயிருந்து அந்த கை குழந்தை நேர்மா செய்திச்சு உமா நபி அவளுக்கும் மத்தியில எவ்வளவு வருடம் வித்தியாசம் என்றா ரெண்டாயிரம் வருடம் வித்தியாசம் மெஹராஜுடைய பயணம் போகக்கூடிய நேரம் அப்படியே போறா ஒரு இடத்துல சரியான மாதிரி வாசம் கஸ்தூரிய விட பெருமதியான வாசம் அடித்தான் காலத்துல ஒருமானுக்காகபர் இங்க தான் இருக்குது அல்லாஹ் கஸ்தூரியை விட வாசித்த வெளியாக்கி கொண்டிருக்கிறான் இரண்டாயிரம் வருஷம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்ல என்ன செல்ல வாரம் உண்டா சுருக்கமான வாழ்க்கையில பலவிதமான இக்கட்டான நிலைமையில சந்தி ஆனா உதவி இருக்குது நம்ம ஆளுமை நல்லா அவருடத்துல மாத்துறது எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணும் கேட்டோமோ சோட மூச்சு மூட்டம் அமைச்சு கூடிய பாக்கியத்தை முழுமையான முறைகளுக்கு வழங்குவாராக குற்றம் குறைகளை மன்னிச்சுடுவாயாக அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சேர்ந்த தப்புக்களை மன்னிச்சுடுவாயாக பாலியா அல்லா யாரு அவசரமாக இந்த சோதனையிலிருந்து இடையேற்ற தந்தடியா அல்லாஹ் பழைய மயின்சிகளை திறக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தடியா அல்ல பஸ்யர்களை ஷெடியூர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தடியா அல்லா துணியாவுடைய நிலைமை பழைய படி திருப்படியா அல்லா ஒரு முஸ்லீம்களும் பாதுகாத்துலயா அல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்களை பாதுகாத்துல சிறுவர்கள் சிறுமைகளை பாதுகாத்து பெண்களை பாதுகாத்தியா உல உலகத்தையும் இந்த நோயில இருந்து பாதுகாத்தா எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை தாய் தந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற விசாலமாக்கி வச்சிருவாயத்து கூஞ்சொலை ஆக்கிடுவாயாக நரகத்துடைய படுகி ஆக்காதிருப்பாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடையா மூத்துடைய நிலைமையை சீராக்கி தந்திரியா நல்ல மூத்த தந்திரியா இறுதி கட்டத்தை லேசாக்கி வச்சிடையா கண்ணியமான முறையில மூத்த தந்திரியா வண்ணமாகடைய ரோட்களை கைப்பற்றிாய